அவசரித்தேதவியாசிரையும் மகாபாரதத்தையும் கொடுத்தார் வேதத்தினுடைய அர்த்தங்களை நன்கு புரிந்து கொள்வதற்காகவே இத்திகாசம் உபபிரமணமாக பிறந்தது யக்ஷப்னத்தில் எக்ஷம் கேட்ட பல கேள்விகளுக்கு தர்மபுத்திரன் பதில் கூறிக்கொண்டு வருகிறார் பார்க்க வேண்டியது ஏழாவது கேள்வி இக்கேள்வியை பார்ப்பதற்கு முன்னால் கடந்த நாள் நாம் பார்த்த கேள்வியில் ஒரு சந்தேகம் எழும் மானம் என்ற கேள்விக்கு செருக்குறுதலே மானம் அதை தவிர்த்திருக்க வேணும் என்று பார்த்தோம் ஆத்மா அபிமானம் நான் ஆத்மா நான் உயர்ந்தவன் நான் அறிவாளி என்று செருக்கேற்படுகிறது நான் அறிவாளின்னு நினைத்துக் கொள்வது தவறில்லை அந்த நினைவு வந்தால்தான் உடல்கிற அறிவற்ற பொருளை விட ஆத்மா அறிவுள்ளபடியால் உயர்ந்தவன் ஆக நான் உடல காட்டிலும் உயர்ந்தவன் எண்ணம் வரவேண்டும் அப்பதான் உடலத் தொடர்ந்து ஆத்மா உயர்ந்த முக்தி அடைவதற்கு வழி தேடும் ஆனா அந்த அறிவு வந்து நல்வழியில போகிறதுக்குள்ளாக நான் அறிவாளின்னு தெரிஞ்சபடியாலே மற்ற ஆத்மாக்களோட போட்டி மனப்பான்மை வரக்கூடாது மற்ற பெயரை நினைக்கும் நானும் அறிவாளி பரமாத்மாவும் அறிவாளி அவர் எப்படி உயர்ந்தவர் என் அவரோடைய சமமாக அவரோட கேள்வி கேட்கக்கூடிய அறிவின்மையும் வந்துவிடக்கூடாது அப்ப அறிவு வேணும் ஆனால் அந்த அறிவு செருக்கில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது அறிவு எப்ப செருக்காகாமல் இருக்கும் அந்த அறிவு பெருமானுக்கு அடிமைங்கிற அறிவாக இருந்தால் செருக்குறாமல் இருக்கும் அனைவருக்குள்ளும் பகவான் தான் இருக்கிறார் அறிவு இருந்துவிட்டால் அப்ப ஒருத்தரை தாழ்ச்சியாக நினைத்து நம்ம உயர்ந்தவர்களாக நினைக்க மாட்டோம் செருக்கு தவிர்க்கத்தக்கது என்று கீழ கேள்வியில பார்த்தோம் பெரியாழ்வார் ஒரு பாசரம் பாடியிருக்கார் அதில் அபிமான துங்கன்கிறார் அவருடைய திரு ஆண்டாள் ஒரு பாசுரம் பாடியிருக்கிறாள் அவள் அபிமான பங்கம் சொல்லுகிறாள் இப்ப கேள்வி என்ன கேட்டுண்டோ கடைசி நாள நாம பார்க்கும்போது அபிமானம் வேணுமா அபிமானம் வேணக்கூடாதா மானம் வேணுமா மானம் கூடாதான் அவசியம் அபிமானம் இருக்கணும் அவசியம் செருக்கு இருக்கணும் என்று பெரியாழ்வார் பாடுறார் செருக்கே கூடாது செருக்கு தவிர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் பாடுகிறாள் தந்தையாருக்கும் மகளுக்கும் நடுவில் இவ்வளவு வேற்றுமையா பாசரங்களுக்குள் அதே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இவ்வளவு முரண்பாடார் என்று நமக்கு தோணும் இதுல எந்த குற்றமுமே இல்லை புரியக்காக சொல்றன் முப்பது நாள் திருப்பா உபன்யாசம் அப்படின்னு உபன்யாசகரை கூப்பிட்டா அவரும் போய் திருப்பாவும் முப்பது நாளும் மார்கழி மாசம் முழுக்க ரொம்ப நன்னா சொன்னார் முடியு கொண்டாடுவாள் இவ்வளவு அழகா சொன்னார் அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் சொல்றார் புரியறாப்புல சொன்னார் எத்தனை எல்லாரும் கொண்டாடினார் அப்படி எல்லாம் எனக்கு ஒண்ணும் பெருமை இல்லையே இனிமேத்தான் பெருமானுடைய அருளாலேயும் ஆச்சாரியர்களுடைய அருளாலேயும் அதை நன்மை எனக்கு ஏற்படணும் அப்படின்னு நாம சொல்லிக்கணும் இதுக்கு நைச்சியானுசந்தானு பேர் அடியன் நீச்சன் அடியன் தாழ்ந்தவன் நமக்கு ஒண்ணும் பெருமை இல்லை இனிமேதான் பெரியவர்களால அடியனுக்கு பெருமை ஏற்படணும் அப்படின்னு சொல்லுண்டா அப்ப செருக்கே இல்லாமல் அபிமானம் பங்கப்பட்டு போச்சுன்னு அர்த்தம் செருக்கு இல்லாமல் நம்ம தாழ்ந்தவர்கள்னு நாம சொல்லிக்கொள்வோம்னு அர்த்தம் புரியறதுக்காக சொல்றேன் திருமலையப்பனுடைய ஆஸ்தானத்துக்கு ராமானுஷர் சென்றார் அவர் மூணு கடவே திருப்பதிக்கு போய் பெருமாளை செவிச்சுட்டு வந்திருக்கார் அந்த நாள் ஒரு இடத்திலேந்து ஒரு இடம் போறதுங்கறதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு சுலபம் இல்லை திருமலைக்கு போயிருக்கார் அப்ப பெரிய திருமலை நம்பிகள்னு அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீசெயில போறினரும் அப்படின்னு அவருக்கு திருநாங்கும் அந்த பெரிய திருமலை நம்பிகள் ராமானுசருக்கு ஆச்சாரியன் அவர் அவருக்கு ராமாயணம் முழுக்க சொல்லி கொடுத்தவர் அதோட மட்டுமல்ல அவருக்கு தாய் மாமன் இவ்வளவு திருமகள் இருக்கிறதே அவரே மரியாதை செலுத்தி ராமானுசரை வரவேற்பதற்காக ஊர்கோடிக்கு வந்து ஒரு சன்னியாசி வரார் பெரிய வித்வான் சுவாமி வரார்னு சொன்னா ஊர்கோடிக்கு போய் வரவேற்பு நல்கி அழைச்சின்னு வரமாட்டாளா அதை போல பெரிய திருமலை நம்பிகள் வந்திருக்கார் ராமானுஜர் அதை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் யாரோ தர அனுப்பிச்சு என்னை கூண்டு இருந்தா போறாதா இதுக்கு நீரேவா வர வேண்டும் நீர் எவ்வளவு பெரியவர் படிப்பலி ஆகட்டும் கைங்கரியத்தில் போய் நம்ம அழைச்சின்னு போறதுக்கு வரணுமா ஒரு சின்னவன் அனுப்பிச்சுருக்க கூடாதா கேட்டார் பெரிய திருமலை நம்பிகள் தன்னை சுத்தி கூடியிருந்தவர்கள் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார் பார்த்துட்டு ராமானுஜரை பார்த்து சொன்னாரா இந்த ஊர் முழுக்க தேடி பார்த்தேன் என்ன விட சின்னவன் கிடைக்கல என்னை விட தாழ்ந்தவன் அதனாலதான் நானே உன்னை கூப்பிட்டுறதுக்கு வந்துட்டேன் அப்ப ஒரு துளி கூட செருக்கு இல்லாம இருந்திருக்கார் எத்தனை அறிவு அவருக்கு நிரம்பி இருந்தால் நிறை கூடம் தடும்பாது என்கிறா போல நமக்கு அந்த பெருமையெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பெரிய திருமலை நம்பிகள் சொல்லி கொண்டாரோ இந்த ஒரு காக்கையும் ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா இருக்க கூடாது மானக்கூடாது தான் நீ சென்னு சொல்லிக் கொள்ள வேண்டும் நம்ம போச்சு புகழ்ந்து பேசினாலும் அதெல்லாடி எனக்கு எல்லாம் அந்த பெருமையெல்லாம் இல்லையென்று சொல்லிக் கொள்ள வேணும் அதே சமயத்திலே என்னை கொண்டாடி பேசினாரோ இல்லையோ நாள் உபன்யாசம் நடத்தினாரே ஆர்கனைசர் அவர் என்ன பேசும்போது இவர் ரொம்ப படிச்சவர் ரொம்ப நன்னா பேசுறாருன்னா சொல்லவே இல்லை இவர் யாரு தெரியுமா ராமானுஜருடைய திருவடிகளை விடாம இருக்கிறவர் இவர் யாரு தெரியுமோ ஆழ்வார்களுடைய பாசரங்களில் அதித்தமான பக்தி கொண்டவர் இவர் யாரு தெரியுமா அவருடைய தகப்பனார் திருவடிகளையே பிடிச்சிருக்கிறார் அவர் ஆச்சாரியன் தான் அவருக்கு எல்லாம் அப்படி ஒருத்தர் என்னை கொண்டாடினால் உடனே அதுக்கு பதில் சொல்றதுக்காக இல்ல எனக்கு ஒண்ணு ராமானுஜர் இடத்துல அப்படி பக்தி எல்லாம் கிடையாது ஆழ்வாரிடத்துல ஒண்ணும் நமக்கு பக்தி கிடையாது என் தகப்பனார் இடத்துல நான் ஒன்னும் தெரிஞ்சுக்கலே என் ஆச்சாரிடத்துல எனக்கு ஒண்ணு பக்தி கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியும் என்னை தனியா கொண்டாடினார்னு சொன்னால் அது இல்லே அப்படின்னு நம்ம சொல்லாடினா அது இராய்த்து இல்லை இல்லைன்னு சொல்லி மறுக்கலாம் ஆனால் ஒரு பெரியவருடைய சம்பந்தத்தை எடுத்து சொல்லி நம்மை ஒருத்தர் கொண்டாடினால் அப்ப உண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத உண்டு ஏத்துறது தலையசட்சி ஏத்துறது அபிமானமா இல்லையா அது செருக்கா இல்லையா என்னால் அந்த செருக்கு வேணும் அதுக்கு சாத்திக அகங்காரம்னு பேர் ராஜசகங்காரமோ தாமச அஹங்காரமோ கூடாது ராஜோகுணத்தால் சமோ குணத்தால் வருகிற செருக்கு தவிர்க்கத்தக்கது ஆனா சத்தகுணத்தாலே வரும் செருக்கு கொள்ளத்தக்கது அதனாலதான் பெரியாழ்வார் பாடத்தே அபிமான துங்கன் செல்வனை போல திருமாளே நானு முனக்கு பழவடியேன் எட்டைக்கும் ஏழு பிறவிக்குமாக இருபத்தோரு தலைமுறைகளாய் உனக்கே தொண்டு புரிந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதை சொல்லிக்கிறது செருக்காக நாம நினைக்கலாம் அது எப்படி பெரியாழ்வார் தன்னை சொல்லிக்கலாம் நம்மாழ்வாரு ஒரு பாட்டுல சொல்றார் மாரலகோயின் மண்ணின் நிசையே பெருமானப் பற்றி இப்படி பாடுறதுக்கு எனக்கு பெருமாள் அணுகு புரிஞ்சிருக்காரே எனக்கு சம்பமா இனிமே யார் உண்டு அது செருக்கல்ல அந்த செருக்கு வேண்டியதான செருக்கு ரஜோகுணத்தால் எனக்கு சமமா யாருன்னு கேட்டால் அந்த செருக்கு கூடாது பக்தியாலேந்து நம்ம பாடுற அளவுக்கு பெருமாள் ஆக்கி வச்சிருக்காரே நாம் அவருக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சுன்னு ஆழ்வார் பேசறாரு பாருங்க அது செருக்கில் ஒரு நாளும் சேராது அதுக்கு இன்னொரு செருத்து சொல்றேன் முன்னாடி செருக்கு இல்லாமல் பெரிய திருமலை நம்பிகள் விஷயம் பார்த்தோம் உம்ம கூப்படத்துக்கு நான் வந்தேன் காரணம் இந்த ஊர்லேயே என்ன விட தாழ்ந்தவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டார் இதே ராமானுஜருடைய பிள்ளை ராமானுஜரும் பெரிய திருமல நம்பிகளுடைய மற்றொரு சகோதரியின் பிள்ளை எம்பாருக்கும் ராமானுஜருக்கும் ரெண்டு பேருக்குமே பெரிய திருமல நம்பிகள் தான் தாய் மாமன் எம்பார் ஒரு முறை தனித்திருந்த போது கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் ராமானுஷர் கவனித்துக் கொண்டிருந்தார் ராமானுஜருடைய சீடர்கள் சிலர் எம்பாரை அண்டி அவரை விருந்து வணங்கி என்ன பெருமை தூரம் ராமானுஜர் என்னோன்னு புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் எம்பாருடனே எல்லாத்துக்கும் தலை செத்து ஆம் ஆம் நமக்கு அந்த பெருமைகள் உண்டு அப்படின்னு ஏற்றுக்கொண்டார் இதை பார்த்த ராமானுஜருக்கு பொறி தட்டி போச்சு அது எப்படி நாம இருக்கோம் ஆச்சாரியன் அவருடையதுன்னு சொல்லாமல் தனக்கு பெருமை சொன்னா இவர் ஏற்றுக் கொண்டுகிறாரே வந்திருந்தவாழ்லாம் விலகி போயிட்ட உடனே ராமானுஜர் எம்பாருக்கு அருகில் வந்தார் அவர் உமக்கு பெருமை இருக்குன்னு சொல்லி புகழ்ந்தால் அப்படி எல்லாம் இல்லேன்னு சொல்லி விலகிக்க வேண்டாமா செருக்கு இல்லாத அதை விட்டுட்டு எல்லாம் உண்டு உண்டு தலையாட்டினதே இது உமக்கு கூடுமா என்று ராமானுஜர் கேட்டார் அப்ப எம்பார் பதில் சொன்னார் இந்த பெருமையில ஒன்னாவது என்னால வந்ததுன்னு நான் நினைத்து கொண்டிருந்தால் அப்ப அதை ஒத்துக்கொண்டது தவறு நான் இந்த பெருமை எல்லாம் எனக்கு நினைச்சதே கிடையாது உம்முடைய திருவடி பலத்தாலே தான் நமக்கு இந்த பெருமை உம் அருளாலே தான் நமக்கு இந்த பெருமை இவா சொன்னதெல்லாம் சொல்லேன்னு வச்சுக்கோங்க அப்ப என்னாகும் ராமானுஷருடைய அருளுக்கு இந்த சக்தி கிடையாதுன்னு ஆகும் இவரை நல்ல பேச்சாளரா ராமானுஷ்வா் உருவாக்கியிருக்கார் இல்ல இல்லையா நான் பேச்சாளனே இல்லையா என்ன ஆகும் அப்ப உருவாக்கின ஆச்சார்டனுக்குத்தானே அவத்த பெயர் இவரை நல்ல பக்தரா இவருடைய தாயார் உருவாக்கி வச்சிருக்கார் எனக்கு பக்தியே இல்லேன்னு சொன்னா என்னாகும் அப்ப தாயாருக்குத்தானே அவ பெயர் அந்த சமயத்துல மட்டும் ஒத்துணுடணும் ஆமா எங்க ஆச்சாரியன் என்னை உருவாக்கினார் என்ப பெற்றோர்கள் தான் என்ன உருவாக்கியிருக்கா அது செருக்காக சேராறார் அதனாலதான் பெரியாழ்வார் சொல்லும் போது துங்கன் செல்வனைப் போல தெருமாளே அபிமானத்தாலே உயர்ந்திருக்க வேண்டும் சாத்திக அபிமானத்தாலே சாத்திகமான செருத்தாலே ஆனா மகளான ஆண்டால் சொல்லும் போது பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை ரஜோகுணத்தால் சமோ குணத்தால் ஏற்கிடும் செருக்கு அது தொலைந்து கண்ணனே உன் திருவடிகளை பச்சை வந்தோம் என்ன ஆண்டால் திருப்பாவையில் சாதிக்கிறாள் அபிமானத்தை பத்தி இருக்கிற கேள்விகளை பார்த்துட்டோம் இனி இப்ப பார்க்க வேண்டியது தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி கிம் ஆலசியம் ஆலசியம் என்பது எது சோம்பல் யாது அதாவது இந்த கேள்வி நமக்கு இப்ப ரொம்பவே முக்கியம் ஏன்னா ரொம்ப தூரம் நமக்கு சோம்பேரிசனம் வந்துருத்தோ சோம்பல் மூடி கிடக்கிறதோ நமக்கே சந்தேகம் சோம்பல் எதுல வருது சமோ குணத்தாலே வரும் நம்ம இடத்தில் சமோ குணம் மூன்று தீய பயன்களை விளைவித்து விடும் அதாவது நித்ரா பிரமாத ஆலசியூக்கம் பிரமாதம் கவனமின்மை ஆலசியம் சோம்பல் தூக்கம் அதிகமாகி போனாலோ கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டாலோ சோம்பல் வந்தாலோ இது நல்லத்துக்கு வழிவகுக்காது இந்த மூணும் தவிர்க்கப்பட வேண்டியவை ஆனா இந்த மூணும் வேற வழியேல நம்மகிட்ட ஒட்டிண்டு தூக்கம் இருக்கு தூக்கம் இல்லாமலே இருந்து கவனமின்மை உள்ளது அது இல்லாமலே அவ்வளவு தூங்கும் போது சோம்பித்தானே தவிர்க்கிற வரைக்கும் நல்லதுதான் அளவு தாண்டிப்படுத்துன்னா தீயது தான் இப்ப கேள்விக்கு பதில் சொல்றார் எது சோம்பல் என்று சொல்லப்படுகிறது கிம் ஆலசெஞ்ச விஜ்நேயம் ஆலச்சென்ன சோம்பல் எது சோம்பல் பதில் சொல்றார் தர்ம நிஷ்கிரியதா ஆலசியம் தர்மத்தை செய்யாதிருத்தல் சோம்பல் சாஸ்திரங்கள் இத தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை செஞ்சுடணும் பாருங்க பார்த்தால நாலு மணி எழுந்துடணும் தர்மம் நீராட வேண்டும் அப்ப ஆடை ஆனா தர்மத்தின் வழி நடக்கிறதுனாலே அதுக்கு கொஞ்சம் மெனக்கடனும் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா மெனக்கடன் மொழியும் ஆடையை உடுத்துக்கொண்டு குளிக்கணும்னா மெனக்கடன மொழியும் என்னென்ன மந்திரங்களை சொல்லிக்கொண்டே என்னென்ன நினைவோட குளிக்கணும்னா மெனக்கடன மொழியும் என்னமோ மக் எடுத்துனமா ஜலத்தெடுத்து தள்ள கொட்டிடுமா குளிச்சோன்னு பேர் பண்ணிட்டு போனமா அப்படின்னு இல்லாமல் முதல்ல இந்த தண்ணீர் எடுத்து தலையில கொட்டிக்க போற இந்த தண்ணீர் கங்கை இந்த தண்ணீர் யமுனை இந்த தண்ணீர் சரஸ்வதி இந்த தண்ணீர் காவேரி என்று மனதால் அந்த தண்ணீரை பத்தி நினைத்துக் கொள்ள வேண்டும் அது வெறும தண்ணீர் தான் நம்ம வீட்டுக்கு உழால பிடிச்ச தண்ணீராகவே இருக்கட்டும் நம்ம வீட்டு கிணத்து தண்ணீராகவே இருக்கட்டும் ஆனா அந்த கணத்தை எடுத்துட்டு இதை போல தியானம் பண்ணிட்டு தான் குளிக்கணும் அப்ப அத பத்தி நினைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இல்லையோ அந்த ரெண்டு நிமிஷம் டைம் வேஸ்ட் தானே தர்மசாஸ்திரம் என்னென்னத்தெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை கடைப்பிடிக்காமல் இருந்துவிட்டால் அதுதான் சோம்பல் அரை நிமிஷம் கூட சன்னதிக்கு போறோம் உள்ள போகும்போது கைகால் அலம்பிக்கொண்டு போக வேண்டும் கஜஸ்தம்பத்தடியிலே விழுந்து வணங்கி விட்டு போக வேண்டும் எந்தெந்த திசையை நோக்கி கைகூப்ப வேண்டுமோ அந்தந்த திசைகளில் கைகூப்பி கொண்டு போக வேண்டும் பிரதட்சணம் பண்ணும் போது பைய பைய மெது மெதுவே ஒரு கர்ப்பிணிப்பன் நடக்கறா போலே தான் போக வேண்டும் இத போல பலதும் கோலு போர்ச்சே சொல்லப்பட்டிருக்கு குளிக்கரிச்சே சொல்லப்பட்டிருக்கு சாப்பிடும் இந்த அன்னம் எப்படிப்பட்டது யாருக்கு கொடுக்கப்படுறது யார் பிரசாதத்தாலே இந்த அன்னத்தை சாப்பிட்றேன் அப்ப முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் பரிசேஷனம் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இன்னைக்கு சின்ன டிஃபன் கேரியர்ல வச்சிருக்கோம் அதுல ஸ்பூன் போட்டு வச்சிருக்கோம் அந்த ஸ்பூன்லேருந்து கணகடான்னு எடுத்து வாயில போனிட்டு போயிடுறோம் இதுல யார் கொடுத்த அண்ணன் தியானம் பண்ண முடிய போறதா இல்ல அதுக்கு முன்னாடி பரிசேஷனம் தான் பண்ண முடிய போறதா இது ஏதும் முடியலன்னா அவசர கதி வாழ்க்கை வாழற மூலியம் அப்ப தர்மத்தை உக்குடுவோம் தர்மத்தை விடுதல் தான் சோம்பலாக சொல்லப்படுகிறது தர்மத்தை விடாமல் செய்வதற்கு சோம்பேறித்தனம் இல்லாத இருக்கணும் எதுவுமே சோம்பல் வந்து மூடிவிட்டதனால் அப்ப தர்மம் நடக்காது உபனிஷத்து சொல்றது சத்தியம் தர்மம் சர சுவாத்தியான் தர்மாதி தவ்யம் தர்மத்திலிருந்து ஒரு நாளும் நழிவு விடாதே அது ஒன்ன வேலை வாங்கறதுன்னு நினைச்சிருந்து செய்யாம இருந்துறாதே இப்ப நாம இயற்கை உபாதைகளுக்காக சிறுநீர் கழிக்க போகிறோம் சிறுநீர் கழிச்சுட்டு வந்தாலே வாயை கொப்பளிக்க வேண்டும் கை அலம்பிக் கொள்ள வேண்டும் கால் கழுவிக்கொள்ள வேண்டும் எத்தனை பேரால பண்ண முடியறது ஷூஸ் போட்டு இருக்கோம் ஷெர்ப்பு போட்டு இருக்கும் பேண்ட் போட்டு இருக்கோம் எங்கேயோ போகிறோம் சிறுநீர் கழிக்கிறோம் கைகாலெல்லாம் அலம்பிக்க முடியுமா வாய் கொப்பளிக்க முடியுமான்னா அப்ப அது பண்ணாத அளவுக்கு வழிமுறை ஏற்படுத்தி வச்சுன்னுட்டோம் ஏன்னா அதை பண்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் பண்ணிட்ட அந்த ரெண்டு நிமிஷத்தை செலவழிக்கிறதுக்கு சோம்பல் அந்த சோம்பல்னாலதான் தர்மத்தை பண்ணாம இருந்துடுறோம் அப்ப அந்த செயலை செய்யாட்டா கூட வாய் கொப்பளிக்காட்டாலோ கை கழுவாட்டாலோ ஏது பண்ணாட்டாலோ ஒரு பாபம் வந்து அடைகிறது அப்ப யம தர்மராஜன் காத்து கொண்டிருக்கிறார் இந்த பாபத்தை கணக்கெழுது என்பதே தர்மத்தை செய்யாமல் விட்டுவிடுவது தான் அந்த சோம்பலுக்கு நம்ம ஆட்பட்டோட கூடாது இதற்கு முயற்சி ஊக்கத்தோட இருக்க வேண்டும் எப்படி ஒரு தேனி சேர்த்துட்டே இருக்கோ தேனை ஓடி ஓடி ஓடி சேர்க்கறது ஒரு அரிசி துண்டு எறும்பு கூட்டம் எடுத்துன்னு போறதை பாக்குறோம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கோ அத தர்மத்தை நடத்துவதில் சுறுசுறுப்பு இருக்க வேண்டும் அதிலே சோம்பி விடக் கூடாது தர்மாதி தவியம் என்றும் தெரிவிக்கிறார் ஆச்சாரியிருக்கிறார் அவ்வாச்சாரியனுக்கு எப்பாடுபட்டாவது ஆச்சாரியன் பாடத்தை முடிச்சுட்டு நம்ம கடையின் போறதே நமக்கு உபதேசம் பண்ணுவார் தர்மத்திலிருந்து மீறாதே சோம்பலுக்கு காட்படாதே சாஸ்திரம் சொன்னதை விட்டுவிடாதே அதன்படி நடக்க வேண்டும் அதனால சமோகுனத்தாலே ஏற்படும் சோம்பல் அந்த சோம்பலாலே தர்மத்தை செய்யாமல்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 பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் வினந்தோரும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்